நற்றினியும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று பிரபல விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் பிரபல விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில் ஏராளமான சுவையான சம்பவங்கள் உண்டு நான் இரண்டு முறை வேலையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு முறை அவர் கூறினார் விவரத்தையும் அவரே இப்படி முதலில் ஒரு ஆபிஸில் நான் டெலிபோன் ஆபரேட்டராக வேலை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு மிகவும் ஈடுபாடு வந்துவிடவே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன் அனுப்புவதற்கும் மறந்துவிட்டேன் அவ்வளவுதான் என்னை வேலையில் இருந்துவாறே சுடர்ந்தார் இன்னொரு ஆபிஸில் வேலைக்கு சேர்ந்தேன் பழைய கால கட்டிடம் அது எங்கு பார்த்தாலும் எலிகள் அவற்றின் அட்டகாசம் என்னால் பொறுக்க முடியாத அளவிற்கு போனது ஈக்கலை அடித்துக் கொள்வது போல எலிகளை கொள்ள ஒரு சாதனத்தை கண்டுபிடித்தேன் அவ்வளவுதான் அறை முழுவதும் கொலையுண்ட எலி துண்டுகள் சிதறி கிடந்தன அறையை பார்த்தவர்கள் உடனே என்னை வேலையை விட்டு நீக்கிவிட்டனர் எப்போதும் எதனாலும் மனம் தளராதவர் ரேடிசன் நன்றி